ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியதான அபரகர்மாக்களை நாம் எப்படி நல்ல முறையில் செய்து நம்முடைய கடமையை முடிக்கிறது என்கிறதை தர்மசாஸ்திரம் காற்ற வழியில் பார்த்துன்னு ஒரு ஜீவன் காலமானால் பத்து நாளைக்குள் பையன் வந்துடுவான் அப்படின்னா காத்துன்னுருக்கணும் இல்லை அவன் எப்போ வருவான்னு தெரியல என்கிற தீர்மானம் இருந்தால் யாராவது ஒருவர் பொறுப்பெடுத்து கொண்டு நித்திய விதியை ஆரம்பிச்சுடணும் ஏன் அப்படி ஆரம்பித்து செய்தால்தான் ஜாத்திகள் பங்காளிகள் பத்து நாளைக்கு தீட்டுக்கார்த்து குழி தர்ப்பணம் செய்ய முடியும் அந்த நித்திய விதியே ஆரம்பிக்கல அப்படின்னா ஜாத்திகள் குழி தர்ப்பணத்தை செய்ய முடியாது பத்தாவது நாளைக்கு கர்த்தா எதா சமாப்னோதி ததனீன் தூ சபிண்ட ஜாதிபத் சமாப்திஸ்ச்சேத்து மத்தியே தேம் குலக்ஷய கர்த்தா நித்திய விதியே ஆரம்பித்து செய்யல ஜாத்திகள் பங்காளிகள் எல்லோரும் பத்து நாள் தீட்டுக்கார்த்து தர்ப்பணம் செய்துவிட்டால் குலக்ஷயா அவர்களுடைய குலம் செதறி போய் வீணாக போயிடும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் பயமுறுத்துறது ஏன்னா கர்த்தாவினால் செய்யப்படணும் புத்திரனோ அல்லாவது யாராவது ஒருவரோ பொறுப்பெடுத்து கொண்டு நித்திய விதியை ஆரம்பித்து செய்யணும் நித்திய விதியிலே முக்கியமாக நான்கு காரியங்கள் நடக்கிறது அதாவது வாசோதகம் அப்படின்னு ஒன்று திலோதகம் பிண்டபலி பிரதானம் ஏகோத்தரவிருத்தி ஸ்ராத்தம் அப்படின்னு நான்கு காரியங்கள் அங்கு செய்யப்படுறது வாசோதகம் அப்படின்னா முதல் நாள் மந்திரம் சொல்லி அந்த ஜீவன் மேல் ஒரு வஸ்திரமானது போர்த்தப்பட்டிருக்கும் அந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு பிட்டை கிழித்து எடுத்து வச்சுக்கணும் இந்த வாசோதகத்திற்காக அந்த வஸ்திரத்தை மூன்றாக மடித்து தர்பை சேர்த்து ஜலத்தை பிழிஞ்சு விடுறது தான் வாசோதகம்னு பெயர் அது எதற்காகன்னா அக்னியினால் அந்த தேகமானது தகிக்கப்பட்டிருக்கு அந்த தகனதுக்கம் போகிறதுக்காக வாசோதகம் என்கிறத பண்ணுறோம் அந்த தகனதுக்கம் போகணும் அந்த எரிச்சல் எரிந்ததான எரிச்சல் போகணும் என்கிறதுக்காக திலோதகம் பண்ணுறோம் திலோதகம்னா எள்ளும் ஜலமும் சேர்ந்து விடுவது அது முதல் நாளைக்கு மூன்று இரண்டாவது நாளைக்கு நான்கு மூன்றாவது நாளைக்கு அஞ்சு அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் அதிகமாயிண்டே வரும் திலோதக்கம் பத்தாவது நாளைக்கு எழுபத்தி ஐந்து திலோதகம் வரும் சேர்த்தா பத்து நாளைக்கும் செய்த திலோதகத்தை சேர்த்து எண்ணினால் எழுபத்தஞ்சி திலோதகம் வரும் பஞ்சசப்ததி திலோதகம்னு பேர் அப்படி பண்ணணும் அதற்கு பேர் பிண்டபலி பிரதானம் அப்படின்னு அங்கேயே அரிசியை கலையாமல் அப்படியே வைக்கணும் சாதாரணமாக தினமும் நாம் சமக்கிற பொழுது மூன்று தடவை அரிசியை அலம்பி களைஞ்சிட்டு அன்னம் சமைக்கணும் தினமும் இந்த அபரகர்மாவில் களையக்கூடாது அப்படியே ஜலத்தை விட்டு வைக்கணும் வச்சு வந்த அன்னத்தை முக்கால் பதத்தில் இருக்கணும் அந்த அன்னம் முழுசாக அன்னமாக இருக்கக்கூடாது ஜீவத்தண்டுலமிவ ஸ்ரபயி அப்படின்னு மகரிஷிகள் சொல்கிறார் முக்கால் பதத்தில் அந்த அன்னத்தை இறக்கணும் இறக்கி பிண்டப்பிரதானம்னு ஒன்று பலிப்பிரதானம்னு ஒன்று பகலுக்காக ஒன்றும் இரவுக்காக ஒன்றுனு இரண்டு பிண்டங்களை வைக்கணும் அதற்கு பிண்டப்பிரதானம் அந்த பிண்டப்பிரதானம்தான் தேகவருத்திக்காக வைக்கப்படுறது பிரதமேஹனி எஃப் பிண்டஹஹா தேன மூர்த்தா பிரஜாயத்தே அப்படின்னு ஆரம்பித்து தர்மசாஸ்திரம் சொல்கிறது முதல் நாளைக்கு கொடுக்கப்படும் பிண்டத்தினால சிரசு வளர்றது கட்டவிரல் அளவு தான் அந்த ஜீவன் இருக்குது அந்த கட்டவிரல் அளவு உள்ள ஜீவன் ஒரு புருஷனாக பத்து நாளை பத்து நாளையில் வளர்றது முதல் நாளைக்கு தலை இரண்டாவது நாளில் கண் காது மூக்கு இவைகள் வளர்றது மூன்றாவது நாளைக்கு கைகள் மார்பு கழுத்து வளர்றது நான்காவது நாளைக்கு தொப்புள் குதம் லிங்கம் இவைகள் வளர்றது ஐந்தாவது நாளைக்கு துடைகள் ஆறாவது நாளில் தோல் ஏழாவது நாளில் நரம்புகள் எட்டாவது நாளில் ரோமாக்கள் ஒன்பதாவது நாளில் வீரியம் உண்டாடுது ஆனா பெண்ணா என்கிற வீரியம் உண்டாடுது பத்தாவது நாளில் முழு சரீரமானது உண்டாயிடுறது அந்த பத்தாவது நாளில் முழு சரீரம் உண்டான உடனே பசி அதிகமாக ஆறுது அப்படிங்கிறதுனாலே தான் பிரபூதலி அப்படின்னு பண்ணுறோம் நிறைய அன்னம் வடித்து பந்துக்களோடு சேர்ந்து பத்து கொட்டுறதுன்னு பண்ணுறோமே அதற்கு பிரபூத பலின்னு பேர் அப்படி செய்யணும் இது அன்னன்னைக்கி நடக்கணும் இது மூன்றும் ஆன பிறகு ஏகோத்தரவர்த்தி ஸ்ராத்தம் அப்படின்னு ஒன்று ஒரு ஜீவன் காலமானால் நூறு ஸ்ராத்தம் பண்ணுறோம் அந்த பதினோரு நாளைக்குள்ள பன்னெண்டாவது நாளைக்கு செய்யக்கூடியதான சபிண்டீகரணம் என்பது நூற்றி ஓராவது ஸ்ராத்தம் இந்த நூறு ஸ்ராத்தங்களில் இந்த ஏகோத்தரவர்த்தி அப்படிங்கிறது ஒன்று முதல் நாளைக்கு மூன்று இரண்டாவது நாளைக்கு நாலுன்னு அத்தனை அரிசி பொட்லம் வச்சு கொடுக்கணும் இப்போ நூறு ஸ்ராத்தம்னா நூறு அரிசி பொட்லம் தயார் பண்ணி வச்சுக்கணும் அதாவது இரநூறு கிராம் அரிசி ஒருவர் சாப்பிட்ற அளவுக்கு அரிசி பாசிப்பருப்பு அச்சு வெல்லம் வாழைக்காய் இதை நூறு எண்ணிக்கையில் நூறு கவரில் போட்டு வச்சுக்கணும் அன்ன எண்ணிக்கி எவ்வளோ சிராதம் வருதோ அவ்வளவு அவ்வளோ பொட்லங்களை வச்சு தத்தம் பண்ணி அன்னிக்கு கொடுத்துண்டே வரணும் நூறு பொட்லும் தயார் பண்ணி வச்சுட்டு அப்படி கொடுக்கணும் இதற்கு ஆமஸ்ராத்தம்னு பேர் ஆமஸ்ராத்தம்னா சமைக்காமல் பச்சையாக அப்படியே கொடுப்பதற்கு ஆமஸ்ராத்தம்னு பேர் அது இந்த பிரேதத்தை செய்யக்கூடிய ஸ்ராத்தம் தான் ஆமஸ்ராத்தமாக வரும் வாழைக்காய் பாசிப்பருப்பு அச்சு வெல்லம் வாழைக்காய் இதை முதல் நாளைக்கு மூன்று இரண்டாவது நாளைக்கு நாலு அப்படின்னு அவ்வளோ அவ்வளோ எண்ணிக்கையில் பொட்டலம் வச்சு அதில் ஏதாவது ஒரு தொகையை வச்சு அன்னிக்கி கொடுத்துட்டே வரணும் பத்து நாளைக்கும் கொடுக்கணும் இது யார் பண்ணினாலும் உண்டு பையன் பண்ணும் பொழுதும் உண்டு ஞாத்திகள் பந்துக்கள் யார் பொறுப்பெடுத்துண்டு பண்ணினாலும் இது அனைத்துமே உண்டு இது நடந்தால்தான் பத்தாவது நாளைக்கு குழி தர்ப்பணம் ஞாத்திகள் செய்ய முடியும் அப்படி செய்யணும் இதில் ஜாத்திகள் அப்படி பொறுப்பெடுத்து கொண்டு கர்மாவை பண்ணினால் நடுவில் பத்து நாளைக்குள்ளே அமாவாசையோ மாசப்பரப்போ வந்தால் அன்னையோடு முடிக்கணும் முதல் மூன்று நாளைக்குள் அமாவாசை வந்தால் அமாவாசை தாண்டி ஆரம்பிக்கணும் நித்திய விதியை ஆறாவது நாள் ஏழாவது நாள் நான்கு நாளைக்கு மேலே அமாவாசை வருது அப்படின்னா அமாவாசை தினத்தை அன்றைக்கி இந்த பத்து நாளைக்கும் செய்ய வேண்டியதான இந்த வ செய்து முடிச்சுடணும் ஞாத்திகள் பண்ணும்பொழுது ஏன்னா அதில் வித்தியாசம் இருக்குது அமாவாசை அமாவாசை தான் ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் முடி ஆரம்பிக்கிறதான காலம் அப்படின்னு இருக்கிறதுனால அமாவாசையோ மாசப்பரப்போ வந்தால் இந்த நித்திய விதியில் ஜாத்திகள் பொறுப்பெடுத்து கொண்டு பண்ணுற பொழுது அதில் வித்தியாசம் வருது அது என்ன வித்தியாசம் அப்போது என்ன மாதிரி இந்த நித்திய விதியை பண்ணணும் என்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்